ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்த தர்மங்களை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் காமியஸ்ராத்தங்கள்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்க என்னென்ன காமனைகள் நமக்கு அதிகப்படியாக வேணுமோ அத்தனையும் பிதற்கள் அனுகிரகம் பண்ணுறா நமக்கு இருந்தாலும் சில காமனிகள் நமக்கு போக மாட்டேங்கிறது அதற்கு அது அதிகமாக அந்த பலன் நமக்கு கிடைக்கிறதுக்காக காமியஸ்ராத்தங்கள்னு வச்சிருக்கா பித்தர்களை ஆராதிச்சே நாம் அத்தனை பலன்களையும் அடையலாம்னு ரிஷிகள் காண்பிக்கிறான் இப்படி வார வாரத்துக்கு தகுந்தார் போல காமியஸ்ராத்தங்கள் பண்ணுறதுன்னு தர்மசாஸ்திரம் நமக்கு தாவது ஆதித்திரே ராஜே சுவயம் சர்வன் காமான் புதஸ் விதா விஷிஷ்டாஞ்சு னாவே புனே பவேதா ஆரோய்லம் நாயத்தி கமே அந்த சிராத்தத்தை பண்ணினால் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் நமக்கு பூர்ணமாக கொடுக்குறா பிதற்கள் சௌபாகியம் சௌபாகியம்னா நமக்கு அத்தனை விதமான தனங்களும் கிடைக்கணும் தங்கம் வெள்ளி உலோகங்கள் வீடு வாசல் இவைகளுக்கெல்லாம் சௌபாகியம்னு பேர் அவைகள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கணும் ஆனால் திங்கக்கிழமையில் எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு காரிய சித்தி ஆகணும்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ராத்தம் பண்ணுறது நாம் போகிற காரியம் நிறைவேறணும் அப்படின்னால் புதன்கிழமை ஸ்ராத்தம் பண்ணுறது வித்யாம் விசிஷ்டான் சூரவு நல்ல படிப்பு வரணும் குழந்தைகளுக்கு நல்ல வித்தியை வரணும் நமக்கு ஞானம் வரணும் அப்படின்னா வியாழக்கிழமை ஸ்ராத்தம் பண்ணுறது தனம் வை பார்கவே புனகா பனங்காசுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஸ்ராத்தம் பண்ணுறது சனீஸ்வரே பவேதாயு தீர்காக தீர்க்கமான ஆயுஷாக இருக்கணும் ஆரோக்கியம் அதி துர்லபம் தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை சிராதம் பண்ணுறது அப்படின்னு கிழம வாரியாக நமக்கு காம்ய சிராதங்கள் காண்பிச்சுருக்கா மகரிஷிகள் அதே திச்சி வாரியாகவும் ஸ்ராத்தங்கள் இருக்கு குர்வன் பிரதிபதி ஸ்ராத்தம் சுரூபான் விந்தத்தே சுதான் பிரதம எண்ணிக்கி ஸ்ராத்தம் பண்ணுறது அந்த ப என்ன பலனுக்காக பண்ணுறதுன்னா நிறைய சந்ததிகள் ஏற்படணும் தீர்காயசாக உள்ள சந்ததிகள் ஏற்படணுமானால் பிரதம எண்ணிக்கி ஸ்ராத்தம் பண்ணுறது கன்னியகாந்துவிதீயாயாம் நல்ல கன்னிக்கை வரணும் கல்யாணமாகணும் அப்படின்னா த்வித்தீய எண்ணிக்கி ஸ்ராத்தம் பண்ணுறது திருத்தீயாயாந்தூ வந்தினா திருத்திய எண்ணிக்கி ஸ்ராத்தம் பண்ணுறது எதற்குன்னா யசஸ்ஸுக்காக இவன் ரொம்ப நல்லவன் இவன் நிறையா நல்ல காரியங்கள் பண்ணுறான்னு நிறையா பேர் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் திருத்தீய எண்ணிக்கி ஸ்ராத்தம் பண்ணுறது பசூன் அப்படி பசுக்கள் நிறையா வரணும் பாலுக்கு பஞ்சம் இருக்க விடாது ஆற்றுல மிருகங்கள்லாம் வளர்க்குறோம் அதெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சதுர்த்தி அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது பஞ்சம்யாம் சோபனான் சுதான் அழகான சந்ததிகள் ஏற்படும் ரொம்ப அழகாக இருக்கணும் குழந்தைகள் அப்படி பிறக்கணும் அப்படின்னா பஞ்சமி அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது ஷஷ்டியாம் தியூதம் கிருஷிஞ்சாபி விளையாட்டில் ஜெயிக்கணும் அல்லது விவசாயத்தில் சாகுபடியில் வெற்றி அடையணும் அப்படின்னா ஷஷ்டி எண்ணிக்கை ஸ்ராத்தம் பண்ணுறது விவசாயத்தில் மட்டும் நல்ல வெற்றி அடையணும் சாகுபடியில் நிறைய லாபம் வரணும் அப்படின்னா சப்தமி எண்ணிக்கை ஸ்ராத்தம் பண்ணுறது அஷ்டமியாமப்பி வாணிஜ்யம் லபத்தே ஸ்ராத்ததோ நரஹா வியாபாரத்தில் அல்லது இது உத்தியோகத்தில் இதெல்லாம் நமக்கு நிறையா லாபம் கிடைக்கணும் உயர்வு ஏற்படணும் அப்படின்னா அஷ்டமியில் ஸ்ராத்தம் பண்ணுறது சாண்னவம்யாம் ஏக்க குரம் தசம்யாம் த்விரம் பகூ தசமியில ஸ்ராத்தம் அதாவது மிருகங்கள் நாம் ஒரு பிராணி வாங்கறதுக்கு போகிறோம் அந்த பிராணி உடனே நல்ல ஜந்துவாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சங்கல்பம் நமக்கு இருந்ததானால் நவமியில் ஸ்ராதம் பண்ணுறது ஒரு குழம்பு உள்ள பிராணிகள் வாங்கிறதுக்கு போகிறோம் இன்னும் குதிரை ஒட்டகம் அவைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு குழம்பு தான் இருக்கும் ஒரு காலில் அவைகள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நவமியில் ஸ்ராத்தம் பண்ணிட்டு போகணும் தசமியாம் திகுரம் பஹு அல்லது ஆடு மாடு இவைகள்லாம் ரெண்டு குழம்பு இருக்கும் ஒரு காலில் அது மாதிரி உள்ள பிராணிகள் நமக்கு நிறையா கிடைக்கணும் அப்படின்னா தசமியில் ஸ்ராத்தம் பண்ணுறது ஏகாதசியாம் ததாரூபியம் நல்ல சந்ததிகள் பிரம்ம மந்திரங்கள் சித்திக்கணும் அப்படின்னா ஏகாதசியில் ஸ்ராத்தம் பண்ணுறது தங்கம் வெள்ளி நிறைய கிடைக்கணும் அப்படின்னா துவாதசியில் ஸ்ராத்தம் பண்ணுறது துவாதசியாம் ஜாதரூப்ச ரஜதம் ரௌப்பியமே வச்சா ஜாதிஸ்ரேஷ்டியம் திரையோதியாம் பந்துக்களுக்குள்ள சண்ட சச்சரவு வரப்படாது அப்படின்னா திரையோதசி அன்னைக்கு சிராதம் பண்ணுறது பண்ணினால் நம்முடைய பந்துக்கள் நம்மள்கிட்ட ரொம்ப ஸ்னேகமாக இருப்பாள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்கணுமானால் த்ரயோதிலே ஸ்ராத்தம் பண்ணணும் சதுர்தசியாந்து குப்ரஜாகா சதுர்தசியில அது சரியான பலனுக்கு இல்லை கெட்ட ஃபலன்கள் நமக்கு கிடைக்கணும்னா சதுர்தசியில ஸ்ராத்தம் பண்ணுறது இல்லைன்னா பண்ணக்கூடாது பிரியந்தே பிதரஷாசே ஏஷாஸ்திரே ஏ ஷஸ்திரேண ரணே ஹா ஸ்ராத பஞ்சதாந்தூ சர்வான் காமான் அவாப்னுயாத் பர்வாவல்தம் பண்ணுறது பௌர்ணமி அல்லது இது போன்ற காலங்களில் ஸ்ராதம் பண்ணுறது பித்திருக்களுடைய திருப்திக்காக ஸ்ராத்தம் பண்ணுறது பிதோஷம் இருக்குது அல்லது பித்திருஷாபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பித்திருஷாபம் போகிறதுக்கு பிதோஷம் போகிறதுக்கு பர்வாவில் ஸ்ராம் பண்ணுறது பர்வான்னா பௌர்ணமி அமாவாஸ்யா இந்த ரெண்டில் அமாவாசியையில் ஸ்ராத்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பலனை கொடுக்கறது பித்திருக்களுக்கு ரொம்ப சந்துஷ்டியை கொடுக்கறதுன்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இது ஏன் இப்படி மூணாக பிரிக்கணும் ஸ்ராத்தத்தை நித்தியம் நைமித்திகம் காமியம் அப்படின்னு ஏன் பிரிக்கணும் அப்படின்னா அதில் விசேஷங்கள் இருக்குது நித்தியம் நித்திய ஸ்ராத்தம்னா வழக்கமாக பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் அப்படின்னா அந்த அந்த திசி வந்ததானால் செய்துடணும் அதில் வேறு சந்தேகமே வராது மாற்று கருத்தே வராது அதை அப்படியே செய்துடணும் அதே போல் பிராமணா ரெண்டு பேர் சொல்கிறோம் அதில் ஒருத்தர் கிடைக்கலை அப்படின்னா அதுக்காக ஸ்ராத்தத்தை விடப்படாது அந்த கிடைச்ச ஒருத்தரை வச்சுண்டு இன்னொன்றுக்கு இன்னொருத்தரை வரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்னொருத்தர் கிடைக்கல அப்படின்னா கூர்ச்சத்தை போட்டு அந்த ஸ்ராத்தத்தை முடிச்சுடணும் அதற்காக ஸ்ராத்தம் நிற்காது நித்தியமோ நைமித்திகமோ உள்ள ஸ்ராத்தங்கள் நிற்காது ஆனால் காமியஸ்ராத்தம் அப்படி இல்லை எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் செய்யணும் ரெண்டு பிராம்மணா மூணு பிராம்ணாக வச்சுக்கணும் காமியஸ்ராத்தத்துக்கு விஷ்ணு சுவாமியில போடுறதுன்னு உண்டு விஷ்ணு இலை அந்த விஷ்ணு இலையிலையும் பிராமணால் வச்சுக்கணும் காமியஸ்வார்தத்தில் அதில் குறைக்கப்படாது அப்படி வச்சு பண்ணணும் காமியஸ்வார்த்தத்துக்கு அதே போல் அவர்கள் என்ன எந்த நாளில் சொல்லியிருக்காலும் அந்த நாளில் தான் பண்ணணும் முன்ன பின்ன மாறாது அப்படி காமியஸ்ராத்தத்துக்கு முக்கியம் சொல்லப்பட்டிருக்கு மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்